பள்ளியின் நுழைவாயிலில் பட்டாடை ஒன்றை விற்பனை செய்வதை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இதை நீங்கள் விலைக்கு வாங்கி ஜும்மா நாளிலும் தூதுக்குழுவை சந்திக்கும் போதும் அணிந்து கொள்ளலாமே என்று நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் உமர் அதி அல்லாஹன் அவர்கள் கேட்டார்கள் மறுமையில் இந்த பாக்கியம் அற்றவர்களின் ஆடையே இது என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் பின்னர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு சில பட்டாடைகள் வந்தன அதில் ஒரு ஆடையை உமர் அபி அல்லாஹூன் அவர்களுக்கு கொடுத்தனர் உமர் அதி அல்லாஹன் அவர்கள் பட்டாடை பற்றி வேறு நீங்கள் கூறிவிட்டு அதை எனக்கு கொடுக்கிறீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நீர் அணிவதற்காக இதை உமக்கு நான் தரவில்லை என்று கூறினார்கள் அந்த ஆடையை மக்காவில் இருந்த முஷ்ரிகானத்தம் சகோதரருக்கு உமர் அபி அல்லாஹும் அவர்கள் வழங்கினார்கள்